மான புரிதாங்க ஸ்லோகமும் திருமந்திரத்தை பத்திரதுல பிரதலார்த்தமாக ஜீவாத்மா பகவான் சேஷப்பட்டது அமைப்பட்டது இரண்டாவது ஸ்லோகத்துல அதாவது பிரதானமாக இந்த ஜீவாத்மா எப்படி பகவான் அதே மாதிரி யாருக்கு அடிப்பட்டதில்லை அடிப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லி அத்தியபா தொந்திரிங்கிறத சாமிச்சு அதுக்கு பூர்வமாக ஆந்திரமாக போகணுங்கிறது காண்பிச்சார் பார்த்தோம் நாராயணாய அப்படிங்கிற பதத்தினுடைய இப்ப நாலாவது ஸ்லோகத்துல மறுபடியும் அதே மூன்று ஸ்லோகத்தை சொன்ன விஷயத்த வேற விதமாக அப்புறம் அது சொல்ற அந்த ஸ்லோகம் நாலாவது ஸ்லோகம் தேகா சத்தாத்ம புத்தி நிபோதிபதம் பாத்வித்யா ஸ்தீயம் स्वतन्त्रញ្ញந்தோயது எதி ஸ்த பரமம இதர தேஷஸ்ததி தேத் துக்கியம் ஆத்மத்ராமனுதேத் அமேதிபதம் ஆந்தவா பாசலோலக சண்ட நாராயணக்கியம் விதேயோதி சேத் சதுர்தீம் பிரபன்னஹ அபினுஷ்டோதி இஎஸ் கேகுமார் ஸடப்டியே இவன் மீட்ட அதே விஷயத்தை ஒரு ஒரு கண்ணி கொ திருத்திகளம் மூணாவது மா எடுத்து ஏகம் வந்து ஞானம் இல்லாததுதான் ஞானம் உண்டு ஆகினால ஏகமும் ஆத்மாவும் ஒன்னா இருக்க முடியாது தெரிஞ்சுக்கோ அதுக்கு மேல என்ன பண்றது நான் வந்து சி அதன் மூலமாக ஜீவாத்மா செய்யப்பட்டது அனுமதி காமிச்சிருக்கு நீ அது அந்த எழுத்து பாரு பதம் பதம் வித்யா முதல் பதத்தையே பாருன்ற முதல் பதம் ஆதான் ஆனா ஆ மட்டும் இல்ல அங்க ஒரு சதுர்த்தி இருக்கு நான் வந்து பகவானுக்கு அடையப்பட்டவன் மத்தவர்கள் மட்டுந்தான் நீான சூ வந்து பகவானுக்கு அடிப்படை தெரிஞ்சோம் யாருக்கும் அடையப்பட்டு இல்ல தெரிஞ்சோம் நமக்கும் நாம் சுதந்திர மொழி இல்லைங்கறத தெரிஞ்சுக்கிறோம் கட்டுப்பாடு உண்டாச்சினாக்கா அதான் பாட்டாரு நாராயண எல்லா உறவும் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் மட்டுமாய் நீரா நின்றுவாரு அப்படிங்கிறத சொல்ல மாதிரி எல்லாம் பத்த எல்லாம் பகவான் அதனால நாராயணத்தை விஷயங்கள் நமக்கு போச்சு அதாவது கேட்கறது சிதா பாக்குறது விஷயங்கள் அது பத்தி நினைக்கிறேன் அப்ப சொன்ன ஆயிருக்கு து கைதான் இதெல்லாம் இல்லை அப்படிங்கறதான் அவசியம் அப்படிங்கறது அதாவது மூன்று ஸ்லோகத்துல பிரியப்படுவாங்க வேற விதமாக வச்சுகளை இதோட நாராயண நாராயணாய் வராம மூணு வந்திருக்குது அது ஒரு ஸ்பெஷல் கிராமர் சமஸ்தான் அதோட சிக்னிபிகேட் என்னக்க அதாவது புது பெரா இருக்கா ஃபிக் காசு கோயில் கோயில் சொல்லிட்டு ஆனா நம்ம கோயில் சொன்னாக்கா இருந்த கோயில் இடுகுரு பெயர் கோயில் சமாள பயிரா இருந்தாலும் அதே மாதிரி நாராயணன் போட்டாக்கா மாறி நாராயணத்தை ஒரு ஸ்பெஷல் கிராமர் அது அவ்வளவா இல்லை அவர் சொல்ல தெரியாது ஆனா அதை தெரிஞ்சுக்க ஏன்னா இப்படி மகா வித்வான்கள் எல்லாம் இந்த நாராயத்துல ஆசை பண்ணிப்போ அதுக்கு இந்த நாராயண அப்படின்னு தான் அதனால இந்த திருமதி இது பிரதானமானது இது அடுத்தது அடுத்த ஸ்லோகம் நமக்கு வந்து நாராட்சி ஒரு வாட்டி சொம் குணஜாத்தம் திருமந்திர ஆத்மாவினால பகவான் ஆடையணம் அப்படிங்கிறது கட்டுறதுலோகங்கிறது பகவானாலேயே அப்படிங்கறது வித்தியாசம் காம எதனாலும் கேட்டா இந்த மூன்று ரகசிய மந்திரங்கள்ல இருக்கிற மந்திரம் தான் அதுமாதிரி இல்லாம ஒரு தட ரெண்டு தடவை வருது இந்த வெறியம் இந்தமந்திரி அதோட சுருக்கமா அவருடைய காமிச்சிருக்காரு அதையும் சொல் அவசியபேஷிதம் அப்படின்னு சொல்லி பெருகி சொன்னது அதனுடைய கசெத்து இன்றார சரி weavingனக்க Civலு டு荟 Chill க shelf감க்கிற widesர்கிறேன meillä க馭ி ஖்க affiliated அண்ணத் தெரிinst frequ daddy அந்த அண்ணும்ITE மிட impedanceு altar போட்ட இங்குடை diffusion கலைது நன்றியம் ganz ப layoutsய்க்கு விடையும் sketch amber ப hots làminge stare appealsleigh க translucத் distort authorization lies这么math dann NGOs 偏 change cents இருக்கும் நிலங்களிலே குணானு கைங்கரிய பொழுதுபோக்கையும் இப்படி இருக்கும் இடம் உகந்திருக்கையும் அதாவது வந்துருமா சிவகையின் ஏற்றம் இருந்து உகந்திருக்காதான் அதனால அது அதாவது பொறாமை ஞானமும் விரக்தியும் சாந்தியும் உடையவனாயிருக்கும் சுவாமி சகவாசம் பண்ணுகையும் இவ்வளவும் வைஷ்ணவராதிகாரிக்கு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அப்புறம் அதிகாரிக்குறைய மனசந்தேகம் அப்படின்னு சொல்லி அதுல என்ன சொல்றம் முக்கியமான அதுதான் முடியும் திக்குறது இருந்தாலும் சார் இந்த ஜெய பிரகனத்துல எனக்கு வேண்டியது ஆக்சிஜன் மனநம் என் டைமில் எனக்கு ரெண்டு இல்ல இந்த ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டாக்கா ஆணுலாம் அதெல்லாம் பின்னாடி தானா வரும்படாத அப்படின்றத அதுல இந்த சேர்த்துடைய நமக்கு தெரியுது அத பத்தி கடைசியில முடிக்க இப்ப இந்த ஸ்லோகத்துல நமக்கு தெரியப்பட்ட அர்த்தங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து அர்த்தம் வருது இந்த பத்து அர்த்தத்தை எப்படி எடுத்தாரு பதத்திற்கும் அதுனால பார்ப்போம் அதாவது ரெண்டு வாக்கியம் அப்படின்னு அதே இருக்க சில சில பேர் வந்து இந்த பதங்களை பிரிக்கிச்சு ஒரு மாதிரி இருக்க அத எ பிரிக்கிறது தெரிய மாட்டேங்கிறது அதனுடைய எம்பசை சரியா வருதுல்ல அதனால பிராசர பக்தர் பதம் ஆறு அது எப்படி பிரிக்கணும் அப்படிங்கறதையும் ஸ்ரீ மத் நாராயண சரணம் பிரபத் ஆறு பதங்கள் நாராயண அப்படின்னு நாலு பதங்கள் பத்து பதம் ஆயிருக்கு இது ஒன்று பக்கத்துக்கும் ஒரு தனியார்னாக்கா புருஷகாரம் அப்படிங்கறத காமிக்கிறார் புருஷகாரம் ரெக்கமெண்டேஷன் அத்தாரிட்டி இந்த இடத்துல வார்த்தை என்ன இருக்குது மகாலட்சுமி ஸ்ரீ மகாலட்சுமி சொல்றதுக்கு பதிலாக அவள் செய்ய வேண்டிய காரியமாக புருஷகாரத்தை எடுத்துக்கிறார் அப்படின்னு அந்த மத்துக்கு சொல்றாருக்கா நித்தியோகம் அப்படின்னு சுலோகம் போட்டுருக்காங்க நித்தியோகம் பிராட்டி பெருமாளை எப்பொழுதும் விட்டுப்பிடியாமல் இருக்கிறாள் அகலகளே இறையும் என்று நாம சேவிகிறோமே அதுக்கு எடுத்துக்கிட்ட இந்த நாராயண அப்படின்ற அடுத்த பதம் ஸ்ரீமன் நாராயண நாராயணங்கறதே பதம் நம்ம நம்ம முழுக்க படிக்க பதம் எல்லாத்தையும் தாங்கறான் எல்லாத்தையும் இருக்கான் பார்த்தோம் இந்த இடத்துல அந்த அர்த்தம் இல்ல இந்த இடத்துல நாராயண கிட்ட இருக்கிற குணங்களை சொல்றது அப்படிங்கிற சமுச்சித குணசாதம் குணசாதம் குணங்களுடைய கூட்டம் பகவான் இந்த சமயத்துக்கு வேண்டிய குணங்கள் வகை அது எப்படிங்கிறது அதாவது விழா பண்ணுங்க பகவானிடத்துடைய கோபம் கண்டால் வரிசிய வருது அந்த குணங்கள் அந்த குணங்கள் தான் காமிக்கிறார் குணஜாத்தம் அப்படின்ற காமிக்கிறார் இது நாராயண சப்தத்துக்கு இங்க முக்கியமே ஒழிய நாராயணந்தோ நாராயணன் திருமணம் இருக்குல்ல அது பிரதானம் இல்லை அப்படின்ட்டு எடுத்துக்காங்க அதுக்கடுத்து நமக்கு சரணம்னு பத்திரமே அதுக்கு ஒரு ஒரு ஆட்டா போனமே ஒரு ஒரு உருவத்துக்கு எடுத்து பண்ண முடியும் பிளாங்கட் பண்ண முடியும் அதுக்காக அது தான் நாராயண்க்கு அடுத்தது சரணம் திருமதி இப்ப திரு உடனே வர்றது உடம்பு அதாவது திருவிடிய உடனே எல்லா சிறகு வரைக்கும் நாம வச்சோம் அத சரணு திருமேனியை காட்டுறது இவ்வளவும் எதுக்காக உபாயம் காமிக்கிறார் நம்ம வந்து திருவிடிகளை கோவலாக பத்துக்கேன்னு சொல்றோமோ இல்லையோ அந்த பிரபர்த்திங்கிறது அந்த பத்துகேங்கிறது பிரபத்திய கர்த்தவிய பாகம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்ட கர்த்தவிய பாகம் அந்த அதாவது நம்ம ஜீவாத்மாடத்துல இருக்கிற நான் செய்ய வேண்டியதுன்னு சொல்றோன் அப்படின்னு சொல்றோ அந்த கர்த்தவய பாகம் வார்த்தையில வர்றது அந்த வார்த்தைக்கு கர்த்தவிய பாகம் அப்படின்னு இது முதல் வாக்கியத்துடைய ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்து முக்கியமாட்ட வேண்டிச்சார் அதுக்கும் அதே மாதிரி ஸ்ரீமதே நாராயணம் இருக்குது இருக்குது அதே அதே தான் வித்தியாசம் உண்டு வந்து நமக்கு இந்த மிதபுரம் பிராப்பியம் அதாவது நான் அடைய வேண்டிய பலன் என்ன கைங்க கைங்க சேர்த்து பண்ணணும் சிம்மன் நாராயண ஸ்ரீமதே நாராயணாயணமா ஸ்ரீமதேங்கிறது பெருமாட்டி புராட்டியின் சேர்த்து பண்றதாக காமிக்கிறது அதை வந்து பிரச்சனைப்பட்டாப்பியம் சொல்லிட்டு அடுத்து மறுப்பேர் இங்கேயே ஒரு நாராயணா இருக்க முதல் நாராயண சொன்ன அங்கே குணங்கள் இங்க ஒரு நாராயணா இருக்குது இங்கேயும் குணங்கள் ஆனா அதுல பிரதானமானது பகவான் தலைவன் அப்படிங்கறது சுவாமித்துவம் பகவான் தலைவனா இருக்கிறதுனால நாம் அவனுக்கு பண்ணோம் அப்படிங்கறது கட்டுறதுக்காக இந்த நாராயணாவுக்கு தலைவன் அதாவது சுவாமி அப்படிங்கிறது நோக்கு இதுக்கு மேல ஆய அப்படின் இந்த ஆயங்கிறது தான் பிரார்த்தனை பண்றது இந்த வாக்கியத்துல பிரார்த்தனை பகவான் நடத்துட்டு அந்த டேக்கு முக்கியமானது பிரபல தர விரோதி பிரகாணம் அடுத்த பக்கத்தில் இருக்கிற நமகாங்க அந்த கைங்க எது எது விரோதியாக இருக்கோ அந்த விரோதியை போக்குறதுக்காக நமகான்னு சொல்றோம் அதாவது இந்த கைங்களை உண்டாகிற ஆனந்தம் என்னுடைய இதில் இந்த கைங்கரினால பலக்கூடிய எம்பெருமானே இந்த கைங்கிறத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பெருமானே எம்பெருமானும் பிராட்டியமானவ அப்படிங்கறத இந்த நமகாங்கிறது இப்படி பத்து பதத்துக்கும் பத்து அர்த்தம் சொல்லிட்டு நாராயணாய் சொல்றது முதல் ஸ்லோக வரைச்சி நாராயண சரணம் வரைக்கும் சிவன் நாராயண சரண் சிவன் நாராயண சரண அது வரைக்கும் ஒரு பதம் அதுதான் வரும் முக்கியம் சரணம் எங்க பண்றோம் திருவடிகள் பண்றோம் அந்த திருவடி அப்படி பண்றது யாருடைய நாராயணனுடைய இது இருக்கான் லட்சுமண கூட இருக்கான் அவருடைய புருஷகாரம் கரைச்சிருக்கு அப்படிங்கிற இவ்வளவுனால சீமன் நாராயண சரணவ் அது ஒரு பதம் சரணே ரெண்டு பதம் இப்படி ஆறு பதமாக வச்சுக்கணுங்கிறது பதாச்சரிக்கப்பட்டு கண்டிச்சது இந்த அஷ்டி பிரகாரம் இதுல இந்த ஸ்லோகத்துல இன்னும் ஒரு செய்தி முக்கியமா அது வேற எங்குமே இல்ல அதிக தந்த மகா அப்படின்ட்டு போட்டிருக்காரு அதுக்கு அடிக்க தந்த மகாக்கா வேத பிரதிதம் சொல்லிருக்கா வேதத்துல சொல்லிருக்கு அப்படின்ட்டு இந்த துவயந்திரமானது வேதத்துல சொல்லியிருக்கு இப்ப நம்ம ஓம் நமோ நாராயண சொல்ல முடியோ இது வேதம் சொல்லிட்டு இருக்கோம் ஓமத்திய காஷ் அக்ஷரே நாராயண பெஞ்ச அக்ஷராணி சொல்றோம் அதே மாதிரி தயமந்திரம் வேதத்துல இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டுன்றாத்தாச்சு காமிச்சிருக்காரு கடவள்ளி வேத பாகத்துல ஒரு பஞ்சாஜி இல்ல முதல் வாக்கியம் ஒரு லைன்லயும் ஆறு வாக்கியம் தள்ளி அடுத்த லைன்ல ரெண்டாவது வாக்கியம் வந்துருது அது நம்ம ரெண்டு சேர்த்து வச்சுக்கணும் துவயம் பெரிய காமிச்சிருக்கா இப்படி ஒரு இதுக்கு ஒரு வேதத்தினுடைய பாகம் இது அப்படிங்கறத அரசு காமிச்சிருக்க அது அதிக திகமாக தெரியுது அடுத்தபடியாக இதே துவயமந்திரத்தினுடைய அர்த்தங்களை அடுத்த சோகத்திலையும் காட்டுற நம்ம அதை பாப்பி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்யமன்ற உபாயம் கைக்கரியம் ரெண்டும் காற்றப்படுகிறது இந்த உபாயத்தை பிராட்டியார் புருஷகரமாக இருக்கார் கைக்கரியம் போது பிராட்டி கைக்கரியத்தை ஏற்றுக்கொள்வோளாக இருக்கிறார் இந்த கைக்கரிய பண்ணுவான அடுத்த ஏற்றுக்கொள்வான ரெண்டுத்திலையும் புராட்டிக்கு அன்மயம் இல்லை அப்படிங்கிறது ஒரு சங்கம் உண்டாகி அதை பத்தி பெரிய விசாரங்கள்லாம் நடந்து அது இல்லாத முடிவுக்கு வரல ஆனா திருமந்த துருமந்திரத்தில் அப்படின்னு இருக்கிறதுனால சரணவும் இரட்டு திருவடிகள் சம்ஸ்கிருதத்துல தான் எண்ணிக்கை சொல்லச்சிங்குலர் ட்யூவல் புளூரர் மூன்று உண்டு மற்றெல்லாம் சிங்குலர் புளூர்தான் இருக்கும் இந்த ட்யூவல் இருந்ததுன்னாக்கா இரண்டு காமிக்கும் நமக்கு துவயமந்திரத்துல சரணவும் இருக்கிறதுனால அது இரண்டு திருவடிகள் காமிக்கிறது இரண்டு திருவடிகள் இருக்கிறதுனால மூன்றாவது திருவடிக்கு அங்கே இடமில்லை இரண்டு சோடிகள்தான் குறிப்பிடறது தாயார குறிப்பிட்டாக்கா அப்ப நாலு ஆகியனால இடத்துல உபாயத்துல தாயாருக்கு அந்நியம் இல்லைங்கிறது ஒண்ணும் அதே மாதிரி பிராட்டிக்கு புருஷகாரத்துவம் உண்டுங்கறத எல்லாரும் எல்லா சம்பிரதாயத்தையும் ஒத்துக்கா அது கிடையாது அதே சமயத்தில் உபாயத்துல ஏன் அண்மையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற சொல்ற போது எப்போ புருஷகாரன் எம்பெருமான் தான் மோட்ச எம்பெருமான் ஒருமனே மோட்ச பிரதன் நமக்கு திருமந்தத்திலேயே அகாரவாசி படவத்திலிருந்து ஆரம்பிச்சுருக்கா பற்ற வேண்டியவன் பகவான் கைங்கரம் பண்ண வேண்டியது பகவானுக்கு அப்படின்னு இங்கதான் தாயாரோட சேர்ந்து பகவானுக்கு அங்கீகரி அந்த ஜீவன் பண்ற கைங்கரியம் சரியா இருக்கா தோஷம் இருக்கா தோஷத்துல தன்னுடைய கட்டாட்சத்தினால போக்கி தன்னுடைய உபதேசத்தினால நல்லபடியாக ஆக்கி பகவான ஒன்று பத்தாக ஆகி பகவான் ஏற்றுக் கொள்ளும்படியாக உண்டாக்கி வைக்கிறாள் பண்றதுக்காக பகவான பண்ற போதுமான விடாமல் கொடுக்கிறாள் அப்படிங்கறது தாற்பயம் இது ரெண்டு நம்ம பண்ணணும் இதே கருத்தை நம்ம எப்படி எப்படி சொன்னாலும் மனசு நிறைவேறதில்லை ஆனா சொல்றபோது சொல்லும் அடைந்த அப்படின்னு தேவராணையே அடைந்த உபாயமாக பற்றுதல் உபாயமாக பற்றுதல் பெருமானையே அப்படின்னு சொல்லிட்டு அதே பாட்டு முடிக்கிட்டு அழிவு செய்வார் திருமாளுக்கே பண்றது தயாரி பெருமாள் சேர்ந்த சேர்த்துக்கே அப்படிங்கறத நம்மாழ்வார் அதேனால இந்த சந்தேகம் நமக்கு தீரணும் இதை நம்ம மனசு மாற்றி வாங்கிக்கணும் அதனால சொல்லி வச்ச நாளைக்கு அடுத்த மீட் பண்றப்போ அப்போது அடுத்த ஸ்லோகம் சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல இதே துயமந்திரத்துடைய விவரணத்தை வாக்கியமா எடுத்துகப்பட்ட எப்படி ஸ்லோகத்துல அப்படிங்கறத பாப்போம் எடுத்துக்கலாமா